வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஒன்றாவது செய்தி சேவை பிப்ரவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சென்னையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் நீட் போட்டி தேர்வுக்கான இலவச விரைவு பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசின் முன்னாள் முதன்மைச் செயலாளர் எஸ் எஸ் ஜவஹர் அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சாலையில் தங்கியிருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த ஹைடெக் கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டமாட்டோம் என கேரள அரசு உத்தரவாதம் அளித்ததை அடுத்து தமிழகம் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது விதியின் நூற்று பத்தின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் இந்திய செய்திகள் புதுவையில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது விஷசாராய விவகாரம் யோகி ஆதித்யநாத் ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன ராஜஸ்தான் மாநிலத்தில் குஜார் இன மக்களின் போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன பல பகுதிகளில் நூற்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் இன்று ரதசப்தமி விழா ஏழு வாகனங்களில் ஏழு மலையான் பலம் வருகின்றார் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச கிராமங்களில் இரண்டு நாட்களில் மட்டும் கோ சாலைகளில் பராமரிக்கப்பட்டு வந்த நூறுக்கும் மேற்பட்ட பசுக்கள் உயிரிழந்துள்ளதை அடுத்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஓமன் நாட்டின் தலைநகரான மஸ்கட்டிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு வரை செல்லக்கூடிய விமானத்தில் 3 குழந்தைகள் உட்பட நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பயணித்திருக்கிறார்கள் இதில் நான்கு பேருக்கு மூக்கில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது இணையதள தேடுபொறிக்கு பெயர்போன கூகுள் நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு சேவையான கூகுள் டிரான்ஸ்லேட் மூலம் பயணர்களின் தகவல்கள் திருடப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நேர்மையான அரசாங்கம் என்று பெருமை கொள்ளும் மலேசியாவின் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவின்படி சிரியாவிலிருந்து அமெரிக்க தரைப்படை துருப்புகளை மீட்டுக் கொள்ளும் நடவடிக்கை இன்னும் சில வாரங்களில் தொடங்கக்கூடும் என மத்திய கிழக்கிலுள்ள அமெரிக்க துருப்புகளின் படை தளபதி கூறியுள்ளார் ராணுவ ஆட்சி நடைபெறும் தாய்லாந்தில் பிரதமர் வேட்பாளர்களின் இளவரசி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் வணிகச் செய்திகள் சென்செக்ஸ் நூற்று எண்பத்தி ஐந்து புள்ளிகளும் நிப்டி பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு புள்ளியாகவும் ஆசிய சந்தையில் உள்ள மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியிடம் உள்ள ரிசர்வ் கையிருப்பு ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எண்பது கோடியை மத்திய அரசுக்கு கொடுக்குமாறு நிதியமைச்சகம் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ரிசர்வ் வங்கியின் கடன் சீரமைப்பு திட்டம் மூலம் ஏழு கோடி சிறு குறு தொழில் முனைவோர் பயனடைவார்கள் என நிதித்துறை செயலர் ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் விருதுகள் வழங்கி வருகிறது சுழற்பந்து வீச்சாளரான நான் லயன் சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதையும் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் மார்க் ஸ்டாய்னிஸ் சிறந்த ஒருநாள் போட்டி வீரருக்கான விருதையும் வென்றனர் பெண்களுக்கான சிறந்த ஒருநாள் வீராங்கனை விருதை அலிசா ஹில் வென்றார் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்க ரிஷப் பந்த் விஜய் சங்கர் ரஹானே ஆகியோர் கடும் போட்டியில் உள்ளனர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டி டுவெண்டி போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் பந்து வீச்சாளர்களின் குல்தீப் யாதவ் பேட்ஸ்மேன்களின் ரோஹித் சர்மா அசிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுள்ளனர் பிரிட்டிஷ் அகடமி மூலம் வழங்கப்படும் மற்றும் சிறந்த இயக்குநருக்கான பாப்தா விருதை ரோமா படத்தின் இயக்குநர் தட்டிச் சென்றார் பார்த்தி வீட்டின் விரித்தனமாக இருக்கு என தெரிவித்துள்ளார் கார்த்தி மூவிங் பிரேம்ஸ் பட நிறுவனம் சார்பில் எஸ் பார்த்தி எஸ் சேனா இணைந்து தயாரிக்கும் படம் கள்ளபாட் அருண்சாமி நய நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் நாயகியாக ரஜினா நடிக்கின்றார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்